पाणये कृष्णाय दुहे तोत्रेत्रकद्रा कृष्णा गीतामृतदुहे नम ब्रह्मापणी ब्रह्मानौ ब्रह्मणात ब्रह्मते तेन ग्रह्म कर्म सधि भगवान्नीकर्मसन्यासत् இந்த ஸ்லோகத்தில் அழகா பூர்த்தி பண்ணுறார் இன்னும் மற்ற ஸ்லோகங்கள்லாம் ஞானத்தை புகழ்ந்து பேச போகிறார் எப்படி புகழ்கிறார் அப்படின்னா ஒரு யஜத்தை பிரம்மஸ்வரூபமாக உபதேசிக்கிற மாதிரி இங்கே ஸ்துதி பண்ணுறார் இப்போ ஹோமம் பண்ணணும்னா ஹோமம் பண்ணுறவன் இருக்கணும் ஹோமத்துக்கு ஹோம குண்டம் இருக்கணும் ஹோம குண்டத்தில் அக்னி இருக்கணும் அந்த அக்னிக்கு ஹவிஸ் வேணும் மந்திரங்களை சொல்லி ஹோமம் பண்ணுறதுனால ஒரு அதிருஷ்ட பலன் இருக்குது அந்த அதிருஷ்ட பலனும் சேர்ந்தது ஒரு யாகம்ங்கிறது பலனை விரும்பித்தான் எந்த விதமான வைதிக கர்மமும் பண்ணுறோம் லௌகிக பலனை விரும்பாமல் பண்ணினாலும் சித்தசுத்திங்கிற பலனை விரும்பித்தான் அந்த கர்மாவும் பண்ணுவோம் ஆனால் சர்வம் பிரம்மமயம் அப்படின்னு புரிஞ்சின்ற ஞானிக்கு எல்லாமே பிரம்மந்தான் ஒரு கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கக்கூடிய ஜ்னானி அக்னிஹோத்ராதி கர்மங்களை பண்ணுற போது அதை பிரம்மஸ்வரூபமாக பார்க்குறான் ஒரு சன்னியாசிக்கு பிரம்மமே எல்லாம் அக்னி எல்லாமே ஆதிசங்கரர் இந்த சந்நியாசிக்கு எல்லாம் பிரம்மம் அப்படிங்கிற அர்த்தத்தில் உபதேசம் பண்ணியிருக்கார் அதை கிரகஸ்தானியும் கர்மாக்களை பண்ணினாலும் அதை பிரம்மஸ்வரூபமாக பார்க்குறான்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் பிரம்மார்ப்பணம் அர்ப்பணம்னு சொன்னால் கரண்டி ஹோமக்கரண்டி அர்ப்பியத்தை அனேன இத்தி அர்ப்பணம் அந்த ஹோமக்கரண்டியை பிரம்மஸ்வரூபமாக பார்க்குறான் பிரம்ம பாவனை இல்லை பிரம்மந்தான் கரண்டியாக காட்சி அளிக்கிறது பிரம்மத்தை சார்ந்து இருக்கக்கூடிய மாயையோட பரிணாமந்தான் இந்த கரண்டி ரூபம் ஆகையினால அர்ப்பணம் பிரம்ம அப்புறம் பிரம்ம ஹவிஹி ஹவிஹி பிரம்ம அந்த கரண்டியில் இருக்கிற ஹவிஸ் நெய்யோ சாதமோ எதா இருந்தாலும் அதுவும் பிரம்மஸ்வரூபந்தான் அதுவும் பிரம்மத்தினுடைய வெளிப்பாடு தான் சங்கராச்சாரியர் இங்கே தெளிவாக ஒரு விஷயம் சொல்கிறார் சால விஷ்ணுவா பார்க்குற மாதிரி இல்லை கரண்டியை பிரம்மமா பார்க்கல பிரம்மன்தான் கரண்டியா காட்சி அளிக்கிறதுன்னு இங்கே விளக்கமாக சொல்லியிருக்கார் ஆதிசங்கரர் ஆஹ ஹோமம் பண்ணுறவன் யாருன்னா ஹோதா பிரம்ம பிரம்மணா ஹூதம் சரி அதனால கிடைக்கக்கூடிய பலன் என்ன அப்படின்னு கேட்டா அதுவும் பிரம்மந்தான் கர்த்தா பிரம்ம கரணம் பிரம்ம அதிகரணம் பிரம்ம அதுக்கு இன்னொரு கருத்தை சொல்றார் பிரம்ம கர்ம சமாதினா பிரம்மமே கர்மஸ்வரூபமாக காட்சி அளிக்கிறது அப்படிங்கிற ஒருமுகப்பாட்டோடு கூடிய மனசு சமாதினா இங்க ஞானம் அர்த்தம் பிரம்ம கர்ம சமாதினா பிரம்ம ஏவ பிரம்மந்தான் கர்மமாக காட்சி அடிக்கிறதுங்கிற ஞானத்தினால எல்லாம் பிரம்மமயம் ஆயிடுறது ஆகையினால சர்வம் பிரம்மமயம் அப்படிங்கிறத இந்த ஸ்லோகம் தெளிவாக உபதேசம் பண்றது ஓம் பிரம்மாணம் பிரம்மஹவிஹி பிரம்மா அக்னௌ பிரம்மணா ஆகுதம் பிரம்மைவத்தேன கந்தவியம் பிரம்ம கர்ம